வயிற்ற்றுடன் முதுகு ஒட்டிவிட்ட அதாவது அருகே நபி சலுகம் அவர்கள் சென்றார்கள் அப்போது அவர்கள் வாய்ப்பேச இயலாத இந்த மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியமாக உள்ளவற்றில் பயணம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியமாக உள்ளதையே உண்ணுங்கள் என்று கூறினார்கள் அபோதாவோ இரண்டு ஐந்து